ஸ்ரீ குருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் செய்யக்கூடியதான அனைத்து தர்மங்களுக்கும் அனைத்து கர்மாக்களுக்கும் நமக்கு அடிப்படையாக உள்ளது நம்முடைய தர்மசாஸ்திரம் இந்த தர்மசாஸ்திரம்னா என்ன அப்படிங்கிறத நாம் விரிவாக பார்க்க போகிறோம் அதாவது நாம் ஒவ்வொருவரும் நான்கு விதமான புருஷார்த்தங்களை அடையிறது தான் நம்முடைய லட்சியம் அதாவது தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம்னு இந்த நான்கு விதங்களுக்கும் தான் புருஷார்த்தம்னு பெயர் புருஷார்த்தம் அப்படின்னா ஆண்களால் அடைய அர்த்தம் இல்லை புருஷகான்னா மனிதன்னு அர்த்தம் மனிதன்னு யார் இந்த உலகத்தில் பிறந்திருக்காளோ அனைவரும் இந்த நான்கு விதமான புருஷார்த்தங்களையும் அடையணும் இந்த நான்குக்கும் தான் புருஷார்த்தம்னு பெயர் அதற்குத்தான் நமக்கு பகவான் இந்த மனுஷென்மாவையே கொடுத்துருக்கார் ஆகையினாலே தான் நாம் எந்த கர்மா பண்ணினாலும் சங்கல்பத்திலேயே தர்மார்த்த காம மோக்ஷ சதுர்வித பல புருஷார்த்த சித்தியர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நான்கு விதமான புருஷார்த்தங்களையும் அடையறத்துக்காகத்தான் நான் இந்த கர்மாவை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு தான் எல்லா கர்மாக்களையுமே நாம் ஆரம்பிக்கிறோம் இந்த தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் இது நான்கும் தர்மம்ன நாம் செய்ய வேண்டிய கடமைகள் நமக்குன்னு நிறைய கடமைகள் இருக்குது அந்த கடமைகளுக்கு தான் தர்மம்னு பெயர் அர்த்தம் அப்படின்னா நாம் செய்யக்கூடியதான தர்மத்தினாலே ஒரு பலன் வருது அதாவது அதனாலே நாம் சில லாபங்களை அடையிறோம் உணவுப் பொருள்கள் நமக்கு கிடைக்கிறது மன ஆரோக்கியம் கிடைக்கிறது தேக ஆரோக்கியம் கிடைக்கிறது ஐஸ்வர்யம் நமக்கு கிடைக்கிறது மனைவி கிடைக்கிறா குழந்தைகள் நமக்கு கிடைக்கிற இவைகளுக்கெல்லாம் அர்த்தம்னு பெயர் இவர்கள் அனைவர்களையும் விச்சுண்டு நாம் சௌக்கியமாக இருக்கும் அதற்குத்தான் காமம்னு பெயர் இது மூன்று நாளேயும் நமக்கு வைராக்கியம் ஜாஸ்தியாகுது ஒரு வாசனாக அந்த வைராக்கியத்தினால நாம் ஞானத்தை அடையிறோம் இப்படி இது இந்த நான்குக்கும் தான் புருஷார்த்தம்னு பேர் இந்த நான்கு புருஷார்த்தங்கள்லேயும் முக்கியமாக உள்ளது அடிப்படையாக உள்ளது தர்மங்கிறது இந்த தர்மங்கிறத நாம் கட்டாயம் செய்யணும் தர்மத்தை செய்கிறதுனாலே தான் நமக்கு ஐஸ்வர்யம் நிறையா கிடைக்கிறது தேக ஆரோக்கியம் கிடைக்கிறது மன ஆரோக்கியம் கிடைக்கிறது நமக்கு மனைவி கிடைக்கிறா குழந்தைகள் கிடைக்கிறா வீடு வாசல் வாகனங்கள் முதலிய ஐஸ்வர்யங்கள் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறதுனாலே நமக்கு தர்மங்கிறது அடிப்படையான ஒரு முக்கியமான விஷயம் இந்த தர்மம்னா என்ன இந்த தர்மத்தை நாம் எப்படி பண்ணணும் எங்கே பண்ணணும் இந்த தர்மத்தை பண்ணுறதுனால நமக்கு என்ன விதமான லாபம் கிடைக்கிறது எவைகள்லாம் அதர்மம்னு பெயர் அந்த அதர்மங்கள்லாம் பண்ணுறதுனாலே நமக்கு என்ன விதமான பலன் கிடைக்கிறது அதனால் நாம் என்னென்ன துக்கங்கள் எல்லாம் நாம் அனுபவிக்கிறோம் இப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் நமக்கு சொல்கிறது நம்முடைய வேதமும் புராணங்களும் ஆனால் இந்த வேதத்தையும் புராணத்தையும் வச்சுண்டு நம்மால் அறிய முடியாது நம்முடைய புத்திசக்தியை வச்சுண்டு தெரிஞ்சிக்க முடியாது நம்முடைய இப்போது நமக்கு இருக்கிற கண் காது மூக்கு இவைகளை வச்சுண்டு நமக்கு வேத அர்த்தங்களையும் புராணம் சொல்லக்கூடியதான தாத்பரியத்தையும் தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி கிடையாது நம்முடைய புத்திக்கு அதற்கு சில அத்தீந்திரிய சக்திகள் வேணும் அத்தீந்திரிய சக்தினா நம்முடைய கண்ணு எவ்வளோ தூரம் பார்க்கிறதோ அதற்கு அப்பாற்பட்ட ஒரு பார்வை சக்தி நம் காது எவ்வளவு தூரம் கேட்கறதோ அதை விட அதிகமாக கேட்கக்கூடிய சக்தி நம்முடைய புத்திக்கு எந்த அளவு ஒரு வேகம் இருக்கோ அதை விட அதிகமான சக்தி நமக்கு தேவைப்படுறது அது இல்லாமல் நம்மால் வேத அர்த்தங்களையும் புராணத்தினுடைய அர்த்தங்களையும் தெரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறதுனாலே தான் அத்தீந்திரிய திருஷ்டாக்களான மகர்ஷிகள் நமக்கு தீர்க்க தரிசிகளாக இருந்துண்டு நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்ட நம்முடைய தர்மங்களையும் அதை செய்யறதுனாலே நமக்கு கிடைக்கக்கூடியதான பலன்களையும் புராணத்தையும் வச்சுண்டு நமக்கு வகுத்து கொடுத்தது தான் தர்மசாஸ்திரம்னு பெயர் மகர்ஷிகள் தர்மசாஸ்திரம் பண்ணுறத்திற்கு அவர்களுக்கு ஆதாரமாக வச்சென்றது வேதத்தையும் புராணங்களையும் இந்த வேதமும் புராணங்களும் தான் மகர்ஷிகளுக்கு ரெஃபரன்ஸ் தர்மசாஸ்திரம் சொல்கிறதுக்கு இந்த தர்மசாஸ்திரங்கிறது ரொம்ப அகண்டமாக இருக்குது அதாவது ஒவ்வொரு புருஷனும் இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கான காரணத்திலிருந்து ஆரம்பித்து அவனுடைய ஆயுசு முடிஞ்சு அவன் அடுத்த பிரிவு என்னவாக எடுக்க போகிறாங்கிற வரைக்கும் உள்ள அனைத்து விதமான விஷயங்களையும் நமக்கு தர்மசாஸ்திரம் காட்டுறது ஆகையினாலே தான் தர்மசாஸ்திரத்தை தனியாக ஒரு படிப்பாகவே நமக்கு வச்சுருக்கா வித்யாஸ்தானம் சதுர்தசா அப்படின்னு நாம் படிக்க வேண்டிய படிப்பு பதினாலு விதமாக இருக்குது பதினாலு விதமான படிப்பை நாம் படிக்கணும் இந்த பதினான்கு விதமான படிப்புகளிலே தர்மசாஸ்திரங்கிறதும் ஒரு படிப்பு அதை நாம் பொழுதுபோக்காக தெரிஞ்சிக்க முடியாது அதை தனியாக படிக்கணும் ஏன்னா அதற்கேன்னு சில டெக்னிக்கல் வேர்டெல்லாம் இருக்குது அந்த டெக்னிக்கல் வேடெல்லாம் அதை படிக்காமல் நம்மால் புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறதுனால அதை ஒரு தனி வித்தியாகவே வச்சிருக்கா இந்த தர்மசாஸ்திரங்கிறது அகண்டமாக இருக்குது நிறையா மகர்ஷிகள் அவரவர்கள் அவரவர்களுடைய பார்வையில் வேதத்தையும் புராணங்களையும் வச்சுண்டு நம்முடைய தர்மங்களை பூரா காண்பிச்சிருக்கா புருஷர்கள் செய்ய வேண்டிய தர்மங்கள் ஸ்திரீகள் செய்ய வேண்டிய தர்மங்கள் சாமானிய தர்மங்கள் விசேஷ தர்மங்கள் இப்படியெல்லாம் பிரித்து நமக்கு காண்பிச்சிருக்கா நம் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை அதில் அத்தனை மகர்ஷிகள் செய்த இந்த தர்மசாஸ்திர கிரந்தங்கள்னு பார்த்தால் அகண்டமாக இருக்குது நிறைய இருக்குது அது ஒரு புருஷ ஆயுஷிலே நம்மளால் ஒரு ஆயுஷு போராது நம்முடைய தர்மசாஸ்திரம் அவ்வளவையும் பார்க்கறதுக்கு ஏன்னா நிறையா மகான்கள் அவ்வப்பொழுதும் அவதாரம் பண்ணி மகர்ஷிகளாக தீர்கதரிசிகளாக இருந்து நமக்கு நிறைய காண்பிச்சிருக்க அவர்களுக்கு முக்கியமாக அடிப்படையாக உள்ளது வேதமும் புராணங்களும் தான் அவர்களாக தான் தன் மூலையில் யோஜனை பண்ணி எழுதினதில்லை அவர்களும் வேதத்தையும் புராணங்களையும் வச்சுன்னு தான் நம்முடைய தர்மங்களை காண்பிச்சிருக்க குல்லூக்க பட்டர்ன்னு ஒரு மகான் அவரிலிருந்து ஆரம்பித்து நிறையா மகான்கள் ரிஷிகளாக இருந்து நம்முடைய தர்மங்களை காண்பிச்சுருக்கா அவர் அவர்கள் நிபந்தன கிரந்தங்களாகவே எழுதியிருக்கா நிபந்தன கிரந்தங்கள்னா வேதத்தையும் புராணங்களையும் வச்சுண்டு அதில் இன்னும் இன்ன தர்மங்களை இன்ன இன்ன விதங்களில் சொல்லப்பட்டிருக்கு இந்த தர்மத்திற்கு இதுதான் பலன் இதை செய்யறதுனால நமக்கு இன்ன விதமான லாபம் கிடைக்கிறது இதை செய்யாமல் விட்டால் இந்த விதமான நஷ்டம் கிடைக்கிறது அப்படின்னு நமக்கு வகுத்து சொல்கிறது தான் நிபந்தன கிரந்தம்னு பெயர் அதே நிறையா கிரந்தக்காரர்கள் நிறையா கிரந்தங்களை பண்ணியிருக்கா அந்த கிரந்தங்கள்லாம் என்னென்னங்கிறத அடுத்தடுத்த உபன்யாசங்கள்லேயே பார்ப்போம்